பாடம் இருநூற்றி காரணம் முஸ்லிம்களை தவறாக எண்ணுவது கூட இறை விசுவாசிலே சந்தேகம் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக சந்தேகம் கொள்வதில் சில குற்றமாகிவிடும் நாற்பத்தி அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம்